السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شر انفسنا ومن سيئات اعمالنا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 وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا عبد مؤمن خير من مشرك ولو اعجبكم وقال الله تبارك وتعالى يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجاره عليها ملائكه غلاظ شداد لا يعصون الله ما امرهم ويفعلون ما يؤمرون وقال الله تبارك وتعالى يا ايها الذين امنوا ان من ازواجكم واولادكم عدو ان لكم فاحذرهم وَإِن تَعْفُ وَتَصْفَحُ وَتَغْفِرْ فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم اغتنم خمسًا قبل خمس شبابك قبل هرمك وحياتك قبل موتك وصحتك قبل سقمك وفراغك قبل شغلك وقال عليه الصلاه والسلام ايضا نعمتان عظيمتان مغبون فيهما كثير من الناس الصحه والفراغ اخرجه البخاري وقال صلى الله عليه وسلم على كلكم راعي وكلكم مسؤول عن رعيته فَالرَّجل راعٍ بيته مسؤولٌ بيت زوجها او كما قال والسلام صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم علماء கண்ணியமான சகோதர்களே அல்லாஹுடைய நல்ல அல்லாஹ் ரீசத் இந்த உலகத்திலே எதையும் நிரப்பமானது சொல்ல உலகத்தில நாம் பார்க்கிற அனுபவிக்கிற அவ்வளவுமை குறையுள்ளது நாம சாப்பிடுறோம் சைய ஆதம் அலேஸ்வாத்திர காலத்திலிருந்து உலகத்தில் மக்கள் சாப்பிடுற உலகத்தில ஒவ்வொரு நாட்டிலேயும் உள்ள மக்களின் உணவு வகைகள் எடுத்தா ஆயிரக்கணக்கான உணவு வகை ஆனால் சொல்லல்ல நாங்கள் எல்லா வகையான உணவுகளையும் கொடுத்து ரசூல் சல்லாசனுடைய காலத்தோட உணவுகளின் முறையை முடிச்சிட்டோம் இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு பூர்த்தியான உணவு வகை சொல்லல இன்னமும் நாங்க உணவு சாப்பிடவே இல்லை அசுல் உணவிலுக்கு சுவர்க்க உணவுக்குரிய சில முன்மாதிரிகள் உலகத்தில் இருக்கிறது நாங்க எல்லாம் வகை வகையாக உடுத்திருக்கிறோம் இந்த இடத்திலே எத்தனையோ கலர்ல எத்தனையோ அமைப்பு செய்த ஆதமுடைய காலத்திலிருந்து மக்கள் உடுக்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு மக்களுடைய உடைகள் வித்தியாசம் பல லட்சம் டிசைன்கள் உலகத்துக்கு வந்துருச்சு காலாகாலமாக உடுத்துவாங்க எல்லா ஆடை வகைகளையும் பூர்த்தி செய்யறோம் எங்களுக்குரிய அசலான உடைப்பு சுவர்க்கத்தில் எத்தனையோ வகையான கட்டிடங்களை கட்டுறோம் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு அமைப்பில் கட்டிடங்கள் கட்டப்படுது கடைகள் ஒரு முறையில் வீடுகள் முறையில் முறையில் பாராளுமன்றம் இன்னொரு முறையில் ஒவ்வொரு அமைப்பில் கட்டிடங்கள் இருக்கு அல்லாஹ் ரபு சொல்லல ஆதி மனிதனா தர காலத்திலிருந்து நீங்க கட்டிடம் கட்டுறீங்க ஒரு காலம் இருந்தது ஆதி சமூக கூட்டம் அவர்கள் கைகளால் மலைகளை பாதுகாப்பான வீடுகள் அமைச்சா நீங்க வீடுகள் நீங்களை அமைச்சிருக்கீங்க அவ்வளவு பாதுகாப்பான வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது மாடா மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது ரபு சொல்லல முகமது கடைசி நபி அதனால எல்லா வகையான கட்டிடங்களும் உலகத்தில் கொடுத்தாச்சு இப்ப பூர்த்தியான கட்டணங்கள் நீங்க அனுபவிங்களை தங்கத்தால் உள்ள மாளிகைகளை பார்க்க போறோம் ஒவ்வொரு கல்லும் தங்கம் ஒவ்வொரு கல்லும் வள்ளி ஒவ்வொரு கல்லும் மரகரம் அப்படி உள்ள கட்டணங்கள் சுவர்க்கத்தில் பார்க்க போறோம் உள்ள அவ்வளவுமே குறைதான் காலத்தில் உள்ளது பின்னால் வாழ்ந்த ஓடி அனுபவிச்சிருக்கிறார்கள் நிறை என்று சொன்னது ஒன்று மட்டுமே நிறை அதுதான் அந்த நிறையது அல்லாஹால உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட தீன் தீன் மட்டும்தான் குறை இல்லாத அந்த அறிவிப்பு கொடுத்தது லட்சம் இருக்கிற இன்று உங்களுடைய தீனை பூர்த்தியாக காலத்திலிருந்து வந்தது ஒவ்வொரு நபியும் உலகத்துக்கு தீன கொண்டு வந்தான் ஒவ்வொரு ரசூலும் உலகத்துக்கு தீன கொண்டு வந்தான் அவர்களுடைய அமல்கள் வித்தியாசம் நோம்பில் வித்தியாசம் ஜக்காத்தில வித்தியாசம் உடையில வித்தியாசம் சுத்தத்தில் வித்தியாசம் ஆனால் முகம்மதுலாஹு அலி வல்லம் அவர்களோட அந்த தீன பூர்த்தியாக்கிடும் உலகத்தில் அல்லாவான சொல்லப்பட்ட ஒரு நிறையான சொத்துதான் தீன் அல்லாஹுடைய நல்லடியார்களே ீனில எப்பொழுது மக்கள் நிறையாக இருப்பார்களோ வாழ்க்கை நிறையாகும் தீனில மக்கொழுது மக்கள் எப்பொழுது குறை செய்வார்களோ வாழ்க்கை குறையாகும் தீன கொண்டுதான் மனிதன் உருப்படுறதும் தீன கொண்டுதான் மனிதன் பழுதாகிறதும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நகரங்களுக்கும் போய் பாருங்க ஒவ்வொரு டவுனுக்கு போங்க டவுன் விடுங்க கிராமங்களுக்குள்ள போங்க அங்குள்ள பெரியக்கள் ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன அநேகமான ஊர்களில் சொல்ற பிரச்சனை இங்குள்ள வாலிபர்கள் தான் பிரச்சனை கொடியவார்கள் எங்க மொழி எடுப்பார்கள் யாரு பிரச்சின வாலிபர்கள் பிரச்சின வாலிபர்கள் ஏன் வாலிபர்கள் பிரச்சனையானா வாலிபர்கள் ஏன் பிரச்சனைவர்களாக பார்க்கப்படுற வாலிபர்களுக்கு நல்லவர்களாக வரையில வாலிபர்கள் பிரச்சனைவர்கள அடையாஹன் சொல்ற அந்து பறிப்ப அஞ்சு நியமத்துகள் உங்களை தந்துட்டு பறிப்பான் பறிக்கப்பட முன்னால் அந்த பாவீங்க பறிச்ச பிறகு ஆத்திரப்பட்டிருந்து வராது அந்த அருள்கள் உங்களிலிருந்து பறிக்கப்படும் பறிக்கப்பட்ட பிறகு நீங்க ஆத்திரப்பட்டுவில்லை ஆத்திரப்படாமல் அதை சரியாக பாவீங்க எடுத்த முதலாவது என்ன சொன்னார் வாலிபம் ஒரு நியமத்து வயோதிபம் வந்தவுடன் அந்த வாலிபம் பறிக்கப்படும் அஞ்சு நியமத்துகள் வரும் அந்த நியமத்துகள் பறிக்கப்பட்டு அதுக்கு பதிலாக இன்னும் அஞ்சு நிலைமைகள் வரும் நியமத்து பறிக்கப்படும் அதுக்கு பிறகு இன்னொரு நிலைமை வரும் அந்த நேரத்தில் கைசீலப்படுவானோ பறிக்கப்பட்டுட்டேன்னு கவலப்படுவானோ கிடைச்ச நேரத்தில் சரியாக பாவீங்க எடுத்த அளவுக்கு முதலாவது ஞாபகத்தை தான் ரத்த துடிப்பு இருக்கக்கூடிய வாலிபம் உங்களுடைய வயோகம் வருவதற்கு முன்னாலே வாலிபத்தினையும் முகப்படுது வாலிபம் என்றது எது சகோதரர்களை வாலிபம் ஒரு வாலிபரை எப்படி இனம் அவர் எத்தனை வயசுள்ளாக இருப்பார் ரசூல் மஸ்ஜிது நபவியில இருந்த சில வாலிபர்களுக்கு நிக்காக பத்தி உற்சாகப்படுத்தினார் நிக்காக பத்தி உற்சாகப்படுத்தினார் புகாரியில முஸ்லீம்கள் இடம்பெறக்கூடிய செய்தி அவர்களை பார்த்து பேசினார் வாலிபர் கூட்டமை இந்த வாலிபர்கள் இயக்கம் இருக்குது வாலிபர்களுடைய அமைப்பு இருக்குது நல்லதுக்கும் இருக்குது கெட்டதுக்கும் இருக்குது வாலிபர்களுடைய கூட்டமே ரஹத்து அந்த இடத்தில் ஆய்வு செய்றாங்க வாலிபன் என்ற ஒவ்வொரு கருத்தும் ஒன்று ஒட்டியது அதுல மிக சரியான ஒரு கருத்து என்றால் ஒரு மனிதன் பருவ வயதை எத்தியதிலிருந்து முப்பது வயது பூர்த்தியாகிற முப்பது பூர்த்தியா வாலிபம் முடிஞ்சு அப்போட கொண்ட கருப்பாக இருக்கட்டும் வெள்ளையாக இருக்கட்டும் பல்லு முப்பத்தி ரெண்டு இருக்கட்டும் பதினஞ்சு விளக்கும் வாலிபம் முடிஞ்சு முப்பது முடிஞ்சுதான் வாலிபம் முடிஞ்சு முப்பது வரைதான் வாலிபம் அதுக்கு பிறகு வயோதிபம் ஆரம்ப அல்லாஹுடைய நல்லடியாக ஏன் வாலிபர்களுக்கு இந்த பிரச்சனை அதுக்குரிய அடிப்படையான பிரச்சனை இல்லைனா எந்த வயதில் முதன்மை பிரச்சினைக்கு காரணம் பெற்றோர்கள் கவனிக்காமல் இருக்கிறது பெற்றோர்களுடைய பொறுப்புணர்ச்சி இல்லை எந்த வயதில் கண்ணு கொடுத்து பார்க்கணுமோ எந்த வயதுல பின்னாலேயே நிக்கணுமோ அந்த வயதில் நிற்கிறது இல்லை தேவையில்லாத வயதுல பின்னால விரல் குத்தி பெற்றோர்கள் அதிகமா பார்க்கறது ஒரு ஆறு வயசு வர கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க உமாவும் கண்ணும் கருத்துமாக இருப்பாள் வாப்பவும் கண்ணும் கருத்துமாக இருப்பார் ஆறு ஏழு ஆகிச்சா ரெண்டு பேரும் கையிட்டுவாங்க சிலருடைய முடிவு இவன் சரிவரவே மாட்டான் உள்ளத்தால் முடிவெடுத்துருவான் இவன் உருப்படவே மாட்டான் உமாவும் முடிவெடுத்தாச்சு அதுக்கு பிறகு அவன் அவனும் இஷ்டம் அப்படி பத்து வயது பன்னெண்டு வயது ஆக நேரம் மகனுக்கு எது விருப்பமோ அனுச்சு பெற்றோருக்கு பயன் பெண்ணு இறுக்கி பிடிச்சா இவரோட கோவிச்சுட்டு வீட்டை விட்டு ஓடினு அவங்களுக்கு பயன் இதனால் இவர் வீட்டிலையும் கொண்டோல் இல்ல ஸ்கூலுக்கு போனா மாஸ்டருக்கும் பயம் இல்லை பள்ளிக்கு வந்தால் ஹதிரத்துக்கும் பயம் இல்லை அவ யாருக்கும் பயன் மூணு பக்கத்தாலையும் தாப்பை உடச்சுட்டி வீட்டுக்கு போனா அங்கேயும் ஓட்டூலுக்கு போனா மாஸ்டருக்கும் அடிச்சா கொடிசை ஓட்டுவோம் அங்கேயும் பயன் குரான் முதரிசாவுக்கு வந்தா மௌலூர் பயம் யாரும் பெற்றோர்களுக்கு தான் இதுக்கு ஆகப்பெரிய பொறுப்பு ஒரு பிள்ளை நூறு வீத பாதுகாப்பு தேவைன்னா எழுபத்தஞ்சு வீதம் தாய் தகப்பண்ட இருபத்தஞ்சு வீதம் எழுபத்தஞ்சு வீதம் பெற்றோர்களுடைய பிறப்பு படத்திற்கு திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்று போடுறது மட்டுமல்ல கூட திருமணம் முடிக்கிறது பிள்ளை இது மட்டுமல்ல அந்த பிள்ளையை உறுப்பணியான நிலைமையில கொண்டு சேர்க்கிறவரை கூட விரும்புகிறான் ஒவ்வொரு தகப்பனும் ஜவாபு சொல்லி ஒவ்வொரு தாயும் நடக்கிற குத்தங்களுக்கு பகுதி சொல்லி ஆகணும் எடுத்தாங்க சூடு அறிஞ்சு உங்களை சுண்ண உலகத்தை படைக்கல சம்பாதிக்கவும் கிடைக்கிற காசாலை வீட்டை கட்டுறதும் வாகனம் வாங்கிறதும் சாப்பிடுறதும் பயணம் சுத்தி திரிஞ்சு இன்பத்தை கழிக்கிறதும் இதுக்கு மட்டுமே உங்களை ர பொறுப்புட்ட பின்னா கொா எடுத்த தாய்றா குறிங்க ஒவ்வொருவர்களும் இந்த பொறுப்பை பற்றி கியாமத்தில் விசாரிக்கப்படுவீங்க நீதிமன்றத்துக்கு நீங்க எல்லாரும் ஓடணும் என்னடா இது என்ன போட்டு பொறுப்பு தாரி என்றார்கள் எனக்கு என்ன பொறுப்பு இருக்குது எனக்கு ஒரு தொழிலை செய்ய தெரியாது எனக்கு என்ன பொறுப்பு எனக்கு ஒரு கடையை நடத்த தெரியாது எனக்கு என்ன பொறுப்பு ரசூ சொன்னாங்க இல்ல நீ பொறுப்பு தாரிதான் என்ன பொறுப்பு ஒரு வீட்டினுடைய உள் நிர்வாகம் வெளி நிர்வாகம் வெளி நிர்வாகம் இந்த நிர்வாகிகள் அனைத்துக்கும் நிர்வாகி அந்த வீட்டு தலைவன் தான் வாப்ப இல்லை நானும் பொறுப்பு அல்லது இன்னும் யார் அந்த பொறுப்பாக இருக்கிறோம் அவர்களும் பொறுப்பு எனக்கு தெரியாத நீ கைவிருக்க முடியாது மகன் இப்படி பழுதாகி போன என்ன செய்ய சொல்லி பார்த்து சரி வரல இதுக்கான வாப்ப சொல்லி பார்த்தாரன் சரி வரலையா இவருக்கு பேர் வாப்பவா அல்ல இப்படி சொல்லவா உன்னை படைச்சான் சொல்லி பார்த்தன் சரி வரல இப்படி சொல்லவா வாப்படைச்சான் ரப்ப இப்படி விடுவானா அவருக்கு பதில் என்ன தெரியும் நீ அவனுக்கு விளங்க சொல்லல நீ சொன்னதும் உண்மை எத்தனை முறை எப்படி சொன்னால் அவனுக்கு விளங்குவோ அப்படி நீ சொல்லல அவனுக்கு விளங்குற பாசையில் சொல்லல அதுதான் மகுனிப்படியான நீ அதுக்கு ஜவாபு சொல்லு அதனை சல்லாஹான் அல்ல உண்மையை விடுவான நீ கஷ்டப்பட்டு பத்து மாதம் கட்பத்தில் சுமந்து மரண வேதனைக்கு சமமான வேதனையோட குழந்தைய பெத்தெடுத்து ரெண்டு மூணு வருஷங்கள் பால் கொடுக்கிறதில் போராடி ஆளை எழுப்பிட்டு பொறுப்பு முடியுதா இல்ல உங்களோட பொறுப்பை கொஞ்சம் நட்பு நடத்துறாங்க வீட்டுக்கு உள்ள அந்த நிர்வாகத்துக்கு நீங்க உறுப்பு வீட்டுக்குள்ள கொண்டு வர்ற உணவு ஹலாலா அதை பார்க்கிறதோட பொறுப்பு வீட்டுக்குள்ள பிள்ளைகளுடைய பார்வை எப்படி இருக்கணும் அதை பாதுகாக்கிறதோட பொறுப்பு பிள்ளைகளுக்கு எந்த உடுப்ப அணிவிக்கணும் ஒன்னு பொறுப்பு பிள்ளைகள் எங்கு போகப் போகிறார்கள் அதை கவனிக்கிறதோட பொறுப்பு வெளியிலிருந்து வந்து யாருடன் கதைக்கிறார்கள் கவனிக்கிறதோடு பொறுப்பு இது வீட்டுக்குள்ள இருக்கிற நிர்வாகம் வீட்டில வீட்டுக்குள்ள இருக்கிற நிர்வாகி மனைவிதான் உண்மதா பரப்பு தாரு அவளுக்கு அவர்ட்டு அவதிமன்றத்தில் ஏறணும் இந்த பொறுப்புகளை தந்துட்டு எங்களுக்கு ஒரு பாடம் நிர்ந்தார பிள்ளைகளை கைட் பண்றது வழி நடத்துறது உணவுதான் நீங்க எப்படி வழி நடத்துறோம் உலகத்தில் அழகாக வழி நடத்தின உலகத்தில் ஒரு சமுதாயத்தை வழிநடத்தவனும் இருந்தான் உலகத்தில் ஒரு பெண்ணை வழிநடத்தினவனும் இருந்தான் உலகத்தில் பிள்ளைகளை வழிநடத்தவனும் இருந்தாங்க இந்த ஒவ்வொன்றும் இருக்கிறாங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கண்ணுக்கு ஒருத்தரை பல்லுக்கு ஒருத்தரை கொடலுக்கு ஒருத்தரை காலுக்கு ஒருத்தரை ஒவ்வொரு அம்சத்தையும் சீராக உலகத்துக்கு சிறப்பானவங்க வந்தாங்க இது போல பிள்ளைகளை அழகானவர்களாக உருவாக்குறதுக்கு பிள்ளைகளை சாலிகான நல்ல பிள்ளைகளாக உருவாக அவர்களுக்கு வழிகாட்ட ஒரு சிறந்த மனிதர் தான் அவருடைய பெயர்ல ஒரு சூறாவைய வச்சுக்கிறார் சூரா லொக்மான் அகலு சுன்னா அவர் ஜமாத்த கோட்பாடு அவர் நபியே அல்ல லுக்மான் நபி அவரோட ஹக்கீம் ஒரு ஞானி ஒரு நபி இடத்தில் வேலை செஞ்சவர் நபி இடத்தில் வேலை செஞ்ச கருப்பான யாரும் அவரை மதிக்க மாட்டாங்க அப்படியா அவருக்கு ரொம்ப கொடுத்திருந்த பொக்கிசம் அல்ல அவருக்கு ஹிக்மத்தை கொடுத்திருந்தான் நுணுக்கத்தை கொடுத்திருந்தான் என்ன எல்லா மனிதர்களும் ஒரு காரியத்தை சாதிச்சு கொள்ளையிலாம தடுமாறுறாங்க இந்த மனிதர் குறுகிய வழியிலே அதை சாதிச்சு காட்டுறாரு எல்லாருக்கும் தடமாட்ட முடியும் எங்களுடைய பிள்ளைகளும் நல்லவங்களாக்க முடியும் சில பேர் கனவு கண்டுகொண்டிருக்கிறார்கள் ஏற்பாடு இல்ல அவரோடு எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கு எதிரும் பாருங்க வழிகாட்டலாம் காண்பிக்கிறார் இவரட பெயரோட இணைகிறோம் எனக்கு ஹிக்மத் பிள்ளைகளுக்கு அழகாக தர்பியத் கெட்டிக்காரன் லுக்மானுக்கு ஹிக்மத்தை ஒரு மனிதனுக்கு கிடைச்சா உலகத்திலுடைய பெரிய சொத்து கிடைச்சது போல் அவருக்கு மிக அதிகமான கொடுக்கப்பட்டது ஹக்கீம் எப்படி வழி நடத்தினார் வாலிப பருவத்தை நெருங்கு அவங்களோட புள்ளகளுக்கு வழிகாட்டினார் கையுடல நீ பத்து இல்ல பதினஞ்சு ஒழுங்கான ஒரு நிலைமைக்கு வருவது பின்னால வரட்டுவன் நீ ஆறு வயதில் ஒண்ணி கவனித்தரும் பதினாறு கவனிப்ப நீ ஒழுங்காக வரும் வாலிபருடைய கையில் காசி கொடுக்கிற விஷயத்திலேயே ரொம்ப நிபந்தனை விதிக்கிறார் ஒரு பிள்ளையில வாப்பார் சின்ன வயதிலேயே மோத்தா போயிட்டார் அந்த வாப்பக்குரிய சொத்துகள் இருக்கிறது சொத்து யாருக்கு வரணும் மகனுக்கு வரணும் மகன் சின்ன மகனுக்கு அந்த சொத்துக்களை பாதுகாக்க தெரியாது இப்ப அந்த மகனுக்கு பொறுப்பாக தெரிவிப்பார் ஒன்று சாட்சா வருவார் அல்லது மாமா வருவார் அப்படி சரியத்தில் இருக்குது அனாதையான பிள்ளைகளுக்கு யாரு பொறுப்பாக வரலாம் கையுங்கள் ஒசூகள் அவங்க அந்த பொருளை பாதுகாக்கணும் எப்ப இந்த பிள்ளையில பொருளை கொடுக்கணும் இவருக்கு கொஞ்சம் கை கால் உயர்ந்த பருவ வயது அடைஞ்சால் கூட கொடுக்காங்க வாப்பிட பெரிய வாப்பிட பெரிய கடை வாபக்கு ஒரு நாளுக்கு ஒரு லட்சம் லாபம் மகனுக்கு இப்ப பதினஞ்சு பதினாறு வயசு அவன் கேட்கிறான் எங்க வாப்ப சொத்தா சொல்ல கொடுக்க கொடுக்காத கேட்ட எப்படும் தெரியுமா காச ஹலாலாக சம்பாரிச்சு வீணாக்காம செலவழிக்க ஏழுஞ்சிச்சா அப்ப கையில கொடுங்க கால் நடத்தது இல்லை இங்கிலீஷ் பேசுறது கொடுக்கறதில்ல லேப்டாப் தட்ட தெரியும் இதுக்கு கொடுக்கறதில்ல வீணாக்காம செலவழிக்க தெரியுமா அப்ப கொடுக்கும் நீ பாருட்டார அவ முடிக்கிற பாலியதான வயது அடைஞ்சிட்ட அதுக்குப் பிறகு பாருங்க காசை உள்நாக்குவாரா பாதுகாப்பாரா வாப்பட சொத்துகளை பெருக்குவாரா அழிப்பாரா இப்ப அவர்கள்ட்ட ஒரு நல்ல அமைப்பு நல்ல குத்தியோடு இருக்கிறான் அவனிடத்தில் நல்ல ஒழுக்கம் தெரியுது அவனிடத்தில் நல்ல ஒரு கோட்பாடு வழங்குறேன் அவனுக்கு நல்லவர்களோட புழக்கம் வழங்குகிறேன் இப்ப காச கொடுங்க பருவ வயது அடைஞ்ச பிறகும் அவங்க முறையை பார்த்துதான் கையில காசை கொடுக்க சொல்லி லுக்மான் ஹக்கீம் அலேஹி ரொம்ப அழகாக பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னார் அல்ல சில புத்திமதிகுரான் அவர் முதல்ல மகனோட எப்படி பேசுவாட்டி ஒரு பிள்ளை காதில் எடுக்கிறோம் என்று வாலிபன் அதை அமைதியாக கேட்க வேண்டும் என்று இருந்தா சொல்லித்தான இரக்கமா பேசி பேசினா தான் எப்பவும் ஒரு நாள் கேட்பான் மகனோட பேசினாங்க இவர் கொஞ்சம் கோபம் வந்து மாடு கழுத எருமை இவர் பேசுற அவன் எருமையாக செய்வான் அவன் கழுதையாக செய்வான் இந்த வாப்புக்கு பேசுறது தெரியாது ரப்ப சொன்ன இறக்கமா பேசு அவர் முதலாவது பேசினது ஈமானுடைய பேச்சு தான் பேசினார் ஹதரத்துலுக்மான் முதலாவது பேசின ஈமான் பேச்சு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அங்காவுடைய நம்பிக்கை உண்டாக்கினார் இந்த குறைபாடு தான் வழிதவரை போனதுக்கு அடிப்படை எந்த ஒரு மனிதனும் வலிதவரை போனதுக்கு அடிப்படை உள்ளத்தில் அம்மாவுடைய நம்பிக்கை இல்லை உள்ளம் இருட்டு சொன்னாங்களை தூக்கி இன்னொருத்தரை வச்சிட அல்லாவுக்கு இன வச்சிட் கூடாது குறைபாடான அது மிகப்பெரிய எல்லா ஒவ்வொருத்தனை வீடுகளில் பாருங்க பிள்ளைகள் காலையில் அஞ்சு மணி கிளம்பினதில் இரவு ஒன்பது பத்து மணிக்கு தூங்குற வரைக்கும் அல்லாஹ பத்தி எத்தனை வீட்டில் பேசப்படுது பிள்ளைகள் காதில் ஒவ்வொரு வாக்கம் சிந்திச்சு பாருங்க நான் ஏந்த பிள்ளைகளை வச்சு எத பேசின அடுத்த குறைய பேசினா ஏந்த கெட்டித்தனத்தை பேசினா அடுத்தவனர்களை பத்தி வஞ்சகத்தை உண்டாக்கிறனா உறவினர்களோட பொறாமைய உண்டாக்கிறனா பிள்ளைகளும் குரோதம் வைக்கிற மாதிரி அந்த உறவினர்களுடைய குரோதத்தை உண்டாக்கி பழக்கிறனா அல்லது அல்லாஹோட தொடர்புள்ள பேச்சுகளை பேசினா வாலிபர்களுடைய சீராக்கம் அல்லாஹோட தொடர்பாக்கிறதில் இருக்கிறது முழு நபிர் ரசூல்வார்களுடைய தலைவர் முகம்மது இவங்களும் வழிகாட்டினாங்களுக்கு ஆண் பிள்ளைகள் புத்தி சொல்லி வளர்க்கிற அளவுக்கு பெரிய வயதில் ஒருத்தர் இருக்கல குழந்தை பெருவத்திலே இல்ல மூத்தா போயிட்டாங்க மூணு பேர் முகத்தாயிட்டாங்க பருவத்தில் கொடுத்த தருவியா இருக்குது பயிற்சி சுபகாரல்ல சகாபாக்கள் வேற யாரிடத்திலே போக வேண்டிய தேவை உண்டாகல உலகம் போற்றும் உத்தமர்கள் மஸ்தி நபவிக்குள்ளிருந்து உருவான அவ்வளவு சகாபாக்களையும் நெறிப்படுத்தி ஒழுக்க சீலர்களாக உருவாக்கிவிட்டது தைரியசாலிகளாக நல்லதுக்கு நென்கை கொடுக்கும் வாலிபர்களை உருவாக்கியது மஸ்ஜிபு நபவியில் நடந்த மஜிர்சுகள் அல்ல சாச்சட மகன் தம்பி அப்துல்லாஹிபின் அபாஸ் அலி அல்லாஹால அவருக்கு அப்ப வயசு ஏழு வயசு வயது ஏழு வாலிபரே ஆகல வாலிப பருவத்தை நடக்கிறார் ரசூல் சல்லாஹம் வபாத் ஆகும் போதே அவருக்கு பன்னெண்டு பதிமூணு வயசு தான் இவரை ஒரு நாள் சல்லாஹ் அலிஸ்லோட வாகனத்தில் உட்கார்ந்து போனார் பின்னுக்கு உட்கார வச்சான் பைக்ல ஏத்திட்டு போறது போல கழுதைக்கு பின்னால உட்கார வச்சாங்க திருமதி ஷரீஃப்ல பதிவாக சல்லாஹம் நினைச்சாங்க இவர் நல்ல ஒரு ஆளாக மாற்றும் இவர் நாளைக்கு பழுதாக கூடாது இப்பவே அதுக்குரிய வைகளை காதால போட்டா தான் இவன் நல்லவனாகுவான் முதலாவது பார்த்தாங்க ஆள் என்ற பேச்ச கேட்பாரா ஏழு வயது என்பது புத்திமதி கேட்கிற வயது அல்ல புத்தி சொல்லும் போது சிரிக்கிற வயது ஏழு வயதைத்தானே சிரிக்கிற வயது நீங்க எலும்பா குந்துவாங்க நாங்க சொல்றதுக்கு மறுபக்கம் பேசி பார்த்தா தூக்கத்தோடு இருக்கிறாரா கபடத்தோடு வாக்கு பேசுறது சொல்லுங்க நீங்க பேசுறது எனக்கு கேட்குது சொல்லுங்க மூணு விஷயங்கள் அந்த இளைஞருடைய காதில விட்டான் மூணு இது அவர்களை எங்கேயோ கொண்டு போயிட்டு விட்டு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒவ்வொரு வாலிபனுக்கும் தேவையாக ஆனால் நாங்கள் கவலைப்படணும் இதுவரை எங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சொன்னோமா ஒரு புள்ள வளர்ற நேரம் அஞ்சு ஆறு வயசு ஆகிற நேரம் பெற்றோருக்கு என்ன பயம் பெற்றோர்கள் ஸ்கூல்ல டீச்சர்மாரோட சண்டை ஏ பாடல்கில் காசி கட்டி படிக்க வைக்கிற ஸ்கூலா இருந்தா பெரிய அடி குத்தே போய்த்திருக்கும் ஒழுங்கா செயற்படுதப்பா இவரோ காசி கட்டி படிக்க வைக்கிறோம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சண்டை விரும்புவோம் சண்டை பிடிக்கிறாங்க பெற்றோரு பயம் என்ன பயம் நான் ஒரு நாளை கொண்டு ஏலாத ஆளா போயிடுவன் எனக்கு தொழிலும் செய்கிறாது வீட்டுக்குள்ள முடங்கி போய்த்திருவன் அந்த காலத்தில் இவன் என்ன செய்வானோ என் உடம்பில் பலம் இருக்கிறவருக்கும் நான் பாதுகாப்பும் நான் மோத்தா போயிட்டேன் பிள்ளைகளுக்கு என்னாகும் இந்த பய யாருக்கு வரும் உம்முக்கும் வரும் பாப்புக்கும் வரும் இந்த பயத்தாலதான் ஓடு ஓட்டம் காலையில் ஏழு மணி பார்க்க காலையில ஏழு மணிக்கு டிரீவிலும் பஸ்ஸும் போற போக்கு பார்க்கலும் இந்த பயத்தை முடிவு எப்படியாவது படிக்க வச்சிடணும் படிக்க வைங்க தவறே இல்லை படிக்க கல்வியில பிழை இல்லை ஆனால் ஒன்ற மனதில வைங்க இந்த படிப்பு நாங்க எதிர்பார்க்கின்ற பாதுகாப்ப கொடுக்காது ஒரு தகமே கொடுக்கும் ஒரு குவாலிபிகேஷன் கிடைக்கும் நீங்க எதை பயப்படுகிறீர்களோ அந்த பயத்துக்குரிய பாதுகாப்பில் கோடிக்கணக்கு செலவழித்து படிக்க வைத்த பிறகு அவரை குடுக்காரனாக பார்க்கிறார் பார்க்கிறாரில் பார்க்கிறார் விபச்சார விடுதிகளில் பார்க்கிறார் சந்தைகளில் பார்க்கிறார் கெட்டவர்களுடன் புழக்கம் வைத்தவர்களாக பார்க்கிறார் ஏ இவ்வளவு செலவழித்த பொருள் கேட்டா அந்த மகன் அவர் இவர் இந்த மகன் போற போக்கிலே விளங்கும் அவர் என்ன ஹாஜியார் இளைஞர் அப்டாஸ் அபாஸ் உங்களை எதிர்காலத்தில் பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு அறனை உங்களுக்கு சொல்லித்தரவா பாதுகாப்பு கோட்டையும் சொல்லித்தரவா நீங்க பழுதாகாம கெட்டவன் ஆகாம குடிகாரன் ஆகாம கள்ளன் ஆகாம மோசமான மாறாம நல்லவனாக வர வழி சொல்லவா எல்லாருடைய கட்டுரைகளை முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாருங்களை எப்பவும் பாதுகாப்பீன் இல்லாம ஒருப்படியாக மாட்டீங்க உதவி தேவையோ அல்லாவோட உதவி அங்கே காண்பீங்க தஜிது யாராவது இப்படி புல்ல சொல்லிக்கிறோமா இரண்டாவது சொன்ன மகனே யாரிட பிச்சை கேட்காத கை நீட்டாத யாருக்கு எந்த தேவையிலையும் யாரோட கதவியும் தட்டி உண்ட கருங்களை பணித்து பிச்சை வாங்காதோ தொழிலோ பதவியோ அந்தஸ்தோ எவரிடத்திலும் கேட்டு போகாத அல்ல தர்ப்பணி நேரமும் திறந்திருக்கிறேன் அந்த கதவு கிட்டப்போ உதவி கிடைக்கும் உதவி தேவை என்று அல்லாட்ட கேளுங்க எங்களுக்கு முயற்சிகள் இது அம்பது அறுபது வருஷ கலாநீதிகளை வச்சு கொண்டு பேசின பேச்சு ஏழு வயது செய்த இபுனா அபாஸ் வச்சு பேசினாப்படிப்பிலாட்டினார் சொன்னாங்க இந்த குலகத்தில் சண்டையும் சச்சரவும் குடும்பம் ரெண்டு ரெண்டு நாடு ஏன் சண்டை பிடிக்கிறாங்க பொறாமையான சண்டை பொறாமையால ஏன் பொறாம வருக்குது எனக்கு வாரத அவன் பறிக்க போறான் சண்டை தொப்ப அவன் பறிச்சான் சண்டை எனக்கு வரையிருந்த மனைவிய அவ படித்தான் எனக்கு வரையிருந்த கணவன் அவன் படித்தான் ரெண்டு குடும்பம் சண்டை அவரிடம் மாறி ஒரு கடை இன்னும் சண்டைக்கு ஹோட்டல் ஜுவலரிக்கு ஜூவலரி கிப்ட் ஹவுஸுக்கு கிப்ட் முன்னால போட்டா போறாம பத்தி எரியும் ஒரு சிலை ஏழு வயது புள்ளை சொல்லிக் கொடுத்தாங்க இதெல்லாம் கலா கதிரில் நம்பிக்கை இல்லாததால வார சண்டை கலா கதிரில் நம்பிக்கையில் சண்டை முடிக்க மாட்டான் சொன்னாங்க ஏதாவது ஒரு நலவை தருதுவதாக தருவதாக முடிவு செய்திருந்தால் ஒரு பணத்தை தர நினைக்கிற முடிவு செஞ்சிட்டான் ஒரு குடும்பத்தை அமைச்சு தர முடிவு செஞ்சிட்டார் ஒரு வீட்டை தர முடிவு செஞ்சிட்டான் பெரிய தொழில தர முடிவுில மனிதர்களும் ஜன்களும் சேர்ந்து உங்களை தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாது அந்த தர கொண்டு போய் வெட்க நினைச்சாலும் அவர்களால் முடிய முடியாது மூணு சப்ஜெக்ட் ஆள இறக்கி எழுதிட்டாங்க எல்லது பாதுகாப்பு கேட்ட அல்லாட்ட கேளுங்க சண்டை பிடிக்கு திரு நம்புங்க பின்னால மேலான மருந்து குடிச்ச வாக்கு வேலை செய்த அப்துல்ல வராங்க மேலாங்கல்லாவுடைய கடைசி மனைவி மைமூனா ரவி அல்லாஹூ அந்ஹாடு வீட்டுக்கு வார அவரு கடைசி மனைவி இவன் வந்து சொல்றாரு யார சூழல்ல சாட்சி உங்கட வீட்டில ஒரு நாள் ராவுக்கு நான் தங்குவேன் அது எந்த ராவுர்த்லம் எந்த ராவையில் தங்குவாங்களோ அந்த ராவுல எல்லா நாளும் தங்க மாட்டாங்க எல்லா மனைவிமார்களுக்கும் நாள் கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு டேட் வரும் அந்த டேட்ல நான் நிக்கும் அவ யோசிச்சு வரா பன்னெண்டு வயது இவரு ஏன் போறோம் அவ கேட்டா ஏன் மகனே சூழலா நிக்கிற நாளில் வர போறீங்க நல்ல வீட்டில் உள்ள பன்னெண்டு வயசு பதினெட்டு வயது உள்ளவராவது தகஜு தொழில் சொல்லுவார்த்து வயது அந்த இளம் பிஞ்சி சாட்சிய கேட்கவே நான் பார்க்கணும் சொன்ன தாராள தூக்கம் போயிட்டா வந்த காரியத்தை சாதிக்கலாம் கிளம்பினாங்க வானத்தை பார்த்த கடைசி இந்த செய்தார்கள்ரும் செஞ்சிட்டு பின்னால் தக்மீர் கட்டினார் எப்படி என்ன சந்தோஷம் வந்திக்கும் அல்லாவுடைய நல்லே நல்லவர்களை உருவாக்குபவர்கள் இதற்கு பேசுவாங்க சரி பெற்றோர்கள் தான் அந்த சந்தர்ப்பத்தை கை நழுவார்கள் ஈமான்டைய முதாக்கரா மஜிலுசுகள் உட்காருங்க வாலிபர்களுடைய சீராக்கம் மஸ்திதுகளிலும் மஸ்தீதியை உள்ள ஈமானுடைய மதிலுசுகளிலும் தங்கி இருக்கிறது ஏன் முகமது அலிசல்லாம் பஜாரில் இருந்து வாரவரை பார்த்து நீங்க சொன்னாங்க அடிக்கடி போயிட்டு போயிட்டு வாராரு வளமையாக பழிக்கு போய் வருவதை காணீங்க பத்தி தான் முதலாவது பேசினார் அதுக்கு பிறகு புல்லவர்கள் சொல்லிக் கொடுத்தாரு நீ உலகத்துக்கு வாரத்துக்கு முதல் காரணம் அல்ல சபபுதான் உண்ட உமா அவங்க ரெண்டு பேரே மதிங்கும் பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கும் இன்சான விவாதிதை பெற்றோர்கள் யார் அவர்களுக்கு நீ எவ்வளவு கடமைப்பட்டவன் பெற்றோர்களுடைய மரியாதை அந்த வயசுல சொல்லிக் கொடுத்தான் அல்லுடைய நல்ல அல்லா பாதுகாக்கணும் இருக்கிற வாலிபர்கள் பெற்றோர்களை அறவே மதிக்காத ஒரு கூட்டமும் பெற்றோர்கள் யாரே தெரியா அவங்களுக்கு இப்ப யாரும் பெருசி அவங்க கூட்டாளி மாறும் பொதிதா அவங்க பழகிற ஆள்கள் எங்கிருந்து அவர் வந்தார் என்று அவரை தெரிய பிள்ளைகளுக்கு எப்படி என்ன அவருடைய வந்திருக்கிற நேரத்தில் வாப்ப வந்திருக்கிறது அவரு வெக்கம் இதுதான் இந்த வாப்பாடு காட்டுறதுக்கும் நினைக்கணும் என்ன போலதான் அவரும் இருந்துட்டு இருந்தே கலவன் ஆய்கிறார நானும் அப்படி போவேன் ஒரு சகாபி கேட்டார் யாரும் சூழல்லார் உலகத்தில யாரோடு நான் நெருங்கிக்கோ எனக்கு நல்ல தோல்வியை சொல்றதுக்கு யாரு தகுதி யாரோ சொல்லல உண்ட வகுப்பில் படிச்சவன் கூட்டாளிக்கு நல்ல பொருத்தம் அடுத்த வீட்டு பையன் உன்னோட ஒன்றாக தொழில் செய்றவன் இவன் தான் சரி சொல்லல சொன்னாங்க அபோக் உண்ட வாப்பதான் உனக்கு பொருத்தம் மறைவு கேட்டார் மூணு முறை தகப்பினை சொன்னார்கள் நான்காவது முறை தாயும் சேர்த்து சொன்னாங்க இஸ்லாம் பெற்றோர்களுடைய மரியாதையை வலியுறுத்தது என்று சொன்னா பெற்றோர்கள் காபிராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு செலவழிக்க சொன்னி ஹதரத் அஸ்மா ரவிட தாய் வந்தான் அஸ்மான தாய் அபூபக்கரது எல்லாத்தான கல்யாணம் முடிச்சாங்க முதலாவது முடிஞ்சதுதான் தாய் அதுக்கு பிறகுதான் ஒன்பது ரூபான் முடிச்சாங்க முஸ்லிமானவன் அவர் பிறந்ததான் அஸ்மாவும் தகப்பன் வழியில் சகோதரிகள் ஆனா ரெண்டு பேரும் தாய்மார் வித்தியாசம் பிறகு அந்த விட்டுடா அவ இஸ்லாமத்துக்கு வரல அதனால் அந்த மனைவி விட்டுடா அந்த உண்மா தேடி வர யார மகள என்னவா இருந்தால் மதீனாவுக்கு தேடி வந்திருக்கிற அந்த கலவை உதவி செய்யணும் சொல்லாதவன் இவக்கு உதவி செய்யலாம் ஓடினார் உமை ரொம்ப விருப்பத்தோட உதவி எதிர்பார்த்து வந்திருக்கிறார் நானும் உதவி செஞ்சு சேர்ந்து நடக்கலாமா சொன்னார்கள் வலியுறுத்தி சொன்னார்கள் கட்டாயம் தாயட வாலிபர்களை சொல்லிக் கொடுத்த ஏற அந்த வயதில் இந்த பொறுமதி எத்தினை தகப்படும் தாயும் சொல்லிக் கொடுத்தாங்க மஜினிஸ் நடந்தா தானே அல்லா பற்றியும் பேசிப்படும் பெற்றோர்களுடைய மனத்துவம் பேசிப்படும் வீட்டில நாற்பது இஞ்சி டிவியையும் பதினஞ்சு இஞ்சி அந்த இன்டர்நெட்டையும் சின்ன காதில் அதுதானே இறங்கும் அவன் நாளத்தை இலையாம எப்படி வந்து மரியாதை பண்ணுவான் அவனே யுத்தம் முடிஞ்சு மக்கா பிடிச்ச உடனே கேள்விப்பட்டு மக்காவில் இருந்து ஓடின காப்பீடு குரூப் சேர்ந்து மக்காவை போறாங்களா அவங்களை விரட்டி போறாங்க பின்னால அந்த ஊரில் நிறைய சொத்துக்களை கைப்பற்றாங்க அடுத்த ங்கள் சங்கிட்டு கொடுப்படனே பங்குடல எதிர்பார்த்தாங்க திருப்பி கொடுக்க ஐடியா இருந்தான் இந்த நேரத்தில் ஒரு கிளவி வாழ ஒரு கிழவி தவக்காத்து சாதியில் இருக்குது ஒரு கிழவி பெண்மணி வாழ சொன்ன முகமது சல்லல்ல அலி சொல்லம் உங்களுக்கு என்ன யாதீங்க யாபகம் வரல சொன்னா நான் தான் உங்களுக்கு பால் தந்த ஹலி மற்றும் சொந்த உண்மை இல்ல பால் தாய் செவி தாய் இன்னொரு நிவாரணத்தில் இருக்குது சீமா என்ற ஒரு பெண் அவ வந்தா சொன்ன யார உங்களுக்கு யாரு நான் தான் குடித்தாங்க பால் கூடி உறவில் என்ன ஆதாரம் சின்ன வயதில் இன்னமும் இருக்குது இருக்குது உட்கார வச்சா கனிம சொல்லல யுத்த பிரவேசத்துக்குள்ள இருந்து வந்திருக்கிறார் ரசூல்லாம நல்ல இக்கிராம செஞ்சா எதிர்பார்க்கணும் யாரு பால் கொடுத்த தாய்ரத் ரசூலுடைய பால் குடி சகோதரி இருந்தா ரொம்ப கண்ணியமா நான் கவனிப்பேன் அவர் இவங்க சொத்துகள் எதெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறோம் திருப்பி கொடுங்க எல்லா சொத்தையும் கொடுத்து கண்ணியமாக திருப்பி பால் கொடுத்த ஒரு தாய்க்கு இவ்வளவு ஹக் இருக்குது என்றும் தியாகம் செய்த ஒரு தாய்க்கு ஒரு மகன் எவ்வளவு கடமைப்பட்டதுமான தாய் தந்தையுடைய மரியாதையை பெருமதியை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தார் நல்லதுல மாலை நேரத்தில் சொன்னாங்க ரெண்டு மாதிரி ஒன்றோல அல்லது அரபா தினத்தில் மதீனாவில் நடக்கிறது இந்த மஜில குடும்ப உறவுகளை முறிக்கிறவர்கள் யாராவது இருந்தால் தயவு செஞ்சு எழும்பி போங்க குடும்பங்களை பகச்சிக்கொண்டு இருக்கிறவர்கள உத்தரவே ஒழுங்கு போகல ஒரு யங் பொடியும் ஒழுங்கினார் வாலிபர்கள் தான் டாபிக் ஒரு பொடியும் ஒழுங்கி போன போயிட்டு கொஞ்சத்திலே வந்தார் ஏ நீங்க யார் சாட்சியோட கோவிச்சு கொண்டிருக்க அப்படிதான் சின்ன சின்ன கிளாஸ் ஆகல தான் இறக்குறேன் குடும்பங்களோட கோவிச்சா கொஞ்சம் தூரத்துக்குள்ள மட்டும் போற வெடிப்பு கூட படுகிற இறக்கமான கோபிச்சா அந்த கோபமும் கொஞ்சம் உரம் நீங்க சொன்னே நான் பயந்து நேரே ஓடின சாட்சி அவங்க இவ்வளவு நாளே பிறகு என்ன யாதுவந்த நான் சொன்னே செல்ல இப்படியான் ஆட்கள் இருக்கிற மஜிலும் கபோலாகலை என்றாங்க இதுக்கு பிறகு இருந்த என்ன பலன் சாட்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன அன்பாக அனுப்பி வச்சாங்க அதில் சொல்லலாம் இப்படி ஆட்கள் உருவாகிறதை நாங்கள் விரும்புகிறோம் வாலிபர்களுடைய முன்மாதிரி அல்லாஹுடைய நல்லடி யார்களே மூணாவது சொல்லிக் கொடுத்தாக மகனேரில் தொழுகைய நேரத்தை தொழுங்க நன்மையை மற்றவங்களுக்கு ஏவுங்க பாவத்திலையும் தருவோம் எழுதுறாங்க தப்சீரில் எந்த தகப்பன் மார் ஆண் பிள்ளைகளுக்கு மஸ்திதையும் எந்த தாய்மார்கள் வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு தொழும் இடத்தையும் உரிய வயதில் பழக்கிறாங்களோ இவங்களுக்கு மோசமான இடங்கள தொடர்பு வராது மஸ்தி இலக்கிய பாரு போவாது அண்ணாவோட இணைக்கப்பட்ட பிள்ளை எப்படி விபச்சாரம் சொல் அன்னாரோட இணைக்கப்பட்டவர் எப்படி போலை வசதி கடுமையாகுவார் ஆகவே அது உரிய வயதில் மஸ்திதுடன் இணைக்கப்பட்டால் அந்த வாயுமறைகள் பாதுகாக்கப்படுவார்கள் போச்சாரத்தில் இருந்து களவில் இருந்து கெட்ட பழக்கங்கள் இருந்து பாதுகாக்கப்படுவார் லுக்மான் ஹக்கீம் அவருடைய ஹிக்மத்தை பயன்படுத்தி அல்லாஹ் கொடுத்த ஹிக்மத்தை பயன்படுத்தி மஸ்தி இணக்க சொன்ன மஸ்தி காட்டுவ இந்த குலகத்தில் இருக்கிற இஸ்லாத்திர விரோதிகள் இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க முஸ்லிம்களை ஆயுதத்தால் அழிக்கலாம் விட்டாலும் அவங்கள சூரத்தை மட்டும் வச்சு அவங்கள புத்திய அளிக்கும் புத்தி அழிக்கிறது தான் குடுவ பழக்க தூள் தூள் சும்மா பழக்கிற அது ஒரு காட்டி அதுக்கு பிறகு சிந்திக்காத ஒரு சமுதாயத்தை அவங்க எதிர்பார்க்கிற குடிமற கடுமையானவங்க போதை வஸ்து பாவனைகளுக்கு அடிமையானவர்கள் நீங்க பாருங்க அவங்கள புத்தியும் பறிவைத்து மனித சுபாவும் படி வைத்து அக்கலும் இல்ல மிசாஜும் இல்ல இது ரெண்டு மூணா மனுஷன் தலையங்கால்தான் அடைய புத்தி போன உறவு அவனால் என்ன போதை வஸ்துக்கு அடிமையானவன் எதை சிந்திக்க மாட்டான் உன்மக்கு முன்னாலே பைத்து நின்றாலும் கழுத்தில் நீக்கிறதா பாப்பான் அதை பரிசாத அடிகை வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இந்த வீட்டை எப்படி அழகாக வைக்கலாம் என்று பார்ப்பான் கோழி வசதிக்கு அடிமையானவன் இதில் உள்ள எந்த எதற்கு போய் விற்கலாம் அவன் பாப்பான் அவன் மனிதல்ல மனித ரூபத்தில் நடமாடும் ஒரு பயங்கர நிறுவனம் இஸ்லாம் புத்திய மலுங்கடிக்கக்கூடிய அவ்வளவு ஹராமாகி தவிர்த்துக்கோங்க வேலை மதுபானமோ போதை வஸ்துக்களோ நெருங்க வேண்டாம் படித்தனி போரமாக அல்லாஹுடைய நல்லே வித ஆரம்பம் எப்படி ஆரம்பம் வாயில நாக்குடியில தூளை அட்டிக்கிறார் அது கோயில அதுக்கு பிறகுதான் மத்தத்தை அடிக்கிறார் ஆரம்பத்தில் தூளை வைக்கிற அடியுக்கு பிறகு வேற தூள் வர இவரை எங்க பிடிச்சி சீராக்கிற புத்தி போயிட்டான் அதுக்கு அவன் நகைப்புக்குள்ளவன் அவன் பேச்சை பார்த்து மக்கள் சிரிப்பாக சிந்திக்க மாட்டாங்க இம்மா குர்து ரஹத்துல எழுதுறாங்க ஒருவன் மது போதையில அவர் போதையில உழு செஞ்சுக்கிறார் எதால மூத்த அவரிட மூத்தரத்தாலே அவர் உழு செஞ்சுக்கிறார் மோகம் கழுகிறாரு கை கழுகிறார் புத்தி நானே சுத்தமும் அசுத்தமும் வழங்கும் அவர் உழு செஞ்சு துவாகும் கேட்கிறார் அவர் புத்துறை வைத்து அல்லாஹைய நல்ல ரொம்ப பயங்கரமான காலம் முந்தி சில சில இடங்களில் மட்டும்தான் இருந்துச்சு இப்ப கிராமம் கிராமமாக தேடி வருகிறது ஏன் காரணம் அது ஒரு பொருளாதார யுக்தியாக காண்பிக்கப்படுவது அவசரமாக செல்வந்தனாக ஒரு மாற்றி அதனால எல்லாரும் பழக்கினாதான் அவர்கள அல்ல பாதுகாக்க கண்ணியமான சகோதரே பெரியார்களே நல்லத்துக்கும் இதனுடைய விளைவுகள் கொலைகள் அதிகமாகுது இந்த கொஞ்ச நாளைக்குள்ள எத்தனை கொலைன்னு பாருங்க எட்டு வயது சிறுமி ஒன்பது வயது சிறுமி ஆறு வயது சிறுமி கொண்டது யாரு உமாத்தா மாமா மச்சான் கொல்ல அவன் மனிதன் இல்லையா மனித நேயம் இல்லையா ஏன் மனித நேயம் இல்லா போன பாவத்திர விளைவு உள்ளாக உள்ள கல்லாகுலி தன்னுடைய ஒரு உணர்வை சாதிக்க அந்த பச்சின குழந்தைகளை கொள்றாங்க முகமது சல்லா அலிஸ் சொன்னாங்க பாவம் கூடுற நேரம் சகாபாத் ஒரு தலைப்பே ஓட்டி அஹ் பாவம் கூடுற நேரம் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுக்கிற தண்டனை தான கொலை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை தான் கொலை உலகத்தில் அதிகரிக்கிறது கொலை உலகத்தில் அதிகரிக்கிறார் உம்மத்துடைய செயல்களில் அல்லாஹுக்கு திருப்தி இல்லை பாவம் உலகத்தில் அதிகம் உள்ள ஒரு பரிகாரம் தான் எல்லா வாலிபர்களையும் வயோதிபர்களையும் மசிதோட இணைக்கிறார் இதுக்கு மேல பரிகாரம் இல்லை இதுக்கு மேல பரிகாரம் இல்லை அல்லாஹுடைய பேச்சு ரசூலுடைய பேச்சு இதை காலையில் ஓற்றம் சூழல் மாற்றப்படலாம் நல்லவர்கள் உருவாகுவார் சிவகாரல்ல சாபாக்கள் எப்படி ஆள் உருவாங்க இன்னைக்கு நாங்க அழகாக சூரத்தில் இருந்து சூரத்தில் முப்பது பதினாலு சூரா இதில் குரான ஜம்பி செந்த செய்தக்கு ரகிலான காலத்தில் கவலை சேத்தா முட்டா காரிகள் மௌத்தா பைத்திருவாங்க பின்னால வார மக்கள் குரான் இல்ல பைத்திருவோம் ஒன்று சேர்க்கிற பொறுப்பை யாரை கொடுத்தாங்க சில நேரம் சொல்லுவாங்க அப்பொழுதுக்கு வயது பதினாலு காத்திமுல் வகை பதினாலு வயசு இவர் தான் பதினேழு நாளில யூதர்கள் பாசிய படிச்சார் சுரியா நியா பாசி பதினேழு நாள் வயசு பதினாலு அதனூழல்லா செல்ல நாளே செல்ல மரண படுக்கையில் இருக்கிறான் கடைசி பதிமூணு நாள் கடைசி ஜமா தொண்ட தயாரிக்கிறாங்க ஜ இருக்கிறார்கள் உலகத்தில் அப்போது இருந்த பலமான ராணுவ மதீதாவை கைப்பற்றி வருகிறது மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு படியை தயாரிக்கிறார்கள் செல்லலே செல்ல அதுக்கு போட்டது போட்டார் சல்லா அலிசனுடைய வபாத்தினால கொஞ்சம் தாமதமானாலும் இந்த படையை அனுப்பி ஆகும் அனுப்புக்கு மூவாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு போயிட்டு ரொம்ப நுணுக்கத்துடன் செயல்பட்டதனால் ரெண்டு லட்சம் எதிரிகளையும் பயமுறுத்தி அந்த ஏரியாவில் இருந்து விரட்டிட்டு ரொம்ப வெற்றிகரமாக மதீனாவுக்கு திரும்பினாங்க அந்த ஹதரத் உஷாமாவுக்கு வயது பதினேழு அப்ப வயசு எங்கள் எத்தனை பேருக்கு தைரியம் இரண்டரை லட்சம் படைய மூவாயிரம் பேரை கொண்டு வைத்து சமாளிக்க மூத்திரம் பைத்திரும் போட்டார் வயசு பதினேழு மதிலு சில உருவான வாலிபர்கள் சிங்கங்கள் மக்களை பிடிக்கிறாங்க மக்காவுக்கு ஒரு கவர்னர் போன யார போட்டாங்க அவருக்கும் வயது பதினாலு அல்லது பதினஞ்சு வீட்டை கொடுத்தார் யாரும் சூழலா உங்களுக்கு மஸ்தீ இடம் இல்லையா இந்த வீட்டில் மக்களுக்கு இஸ்லாத்தோவிட வீடுக்கப்பட்டது என்று பெயர் மாறிச்சு வயசு பதினாலோ பதினைஞ்சோ சஹாபா வாலிபர்கள் கொலை செய்கிறார்கள் வயது பதினஞ்சு பதினாறு சஹாபாக்கள் உருவான வாலிபர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே சஹாபாக்கள் இருந்தாங்க அப்துல்லாஹிபின் மசூத் அலி அல்லாஹு தாலா இவரும் அப்படித்தான் அப்துல்லாஹி மசூத் அதனால்தான் சலகுசாலிங்கிற ஒருத்தர் சொல்றாரு நீ ஓண்ட பிள்ளைய எப்படி ஒரு கல்விமானாக புத்திசாலியாக உருவாக்க வேண்டும் என்று தலையை பிச்சு கொண்டிருக்கிறா ஓண்ட பிள்ளைக்கு குரான கற்றுக்கொடை குரான் பிள்ளைக்கு தேவையானது எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் வாப்படை பொறுப்பு பிள்ளையை குரானில தேவையாக்கிறது அந்த பிள்ளையை குரான் கைட் பண்ணும் குரான் வழிகாட்டுவாரு இப்படி மசரூத் ரவி அல்லா தாலான பன்னெண்டு வயசு அவங்க முடிவு செஞ்சாங்க நாற்பது ஆட்ட குடித்து அவரை போட்டு வச்சிருந்தாங்க வேளாண் நபி சொல்லல்ல வந்த வழியால் அப்படி வாராங்கிறார் இவங்களை தெரிய இவர் யாரன் அவரை தெரிய வாரவர் நபி என்ன சொல்லல கேட்டாங்க ஏ அடிமை இளைஞனே என்ன கதால் ஒரு ஆட்டை தாங்க நாங்க கொஞ்சம் பால் குடிக்கணும் தாகமாங்கி பசியாங்கி அவர் சொன்னார் விளங்குனையா இந்த ஆப்பாவை பால் அடிக்கணும் குட்டினப்போ தானே பால் கிடைக்கும் கண்கொழியான தானே பால் கிடைக்கும் ஒன்றுமை இல்லாத இந்த ஆட்டு குட்டியாக போய் பால் எடுக்கிற யார சொல்றாரு அப்துல்லாஹி வசூல் அவருக்கு ஒரு ஆட்ட தாங்க பால்குடி திருப்ப கோவிலாவது ஆட்ட கொண்டு வந்து பெரிய விஷயம் இல்லை அவங்க விரலுக்கு இடையான வந்த தண்ணியான ஆயிரத்தி நானூறு பேர் உதிர் செஞ்சாங்க ஆயிரத்தி நானூறு பேர் உதவி செஞ்சாங்க உதவி மடியே தடவினாங்க ஆட்டே தடவினாங்க சில ஆயத்துக்களை ஓடினாங்க என்ன ஆச்சரியம் பால் வருங்க இந்த வாலிபண்ட மண்டையில் ஓடு பால் எடுத்து போட்டாரே எப்படி எடுத்தாரு குரானோடைய கேட்டாரு நீங்க கடைசியா ஓதினே என்னமோ அது எனக்கு தெளித்த இந்த கடைசியா ஓதின கொஞ்சம் இவர் ஆடு மேய்க்கிறாள் அல்ல இவர் பெரியோர் மல்லிமா வர வேண்டியால் இவரை இவர் உணத்தை வழிநடத்த வேண்டியால் முப்பது ஆடை வழிநடத்துறவர்கள் உத்தை வழ வழித்தொக்கப்படும் ஒரு களி பன்னுரங்க இப்படிய ஒருமுறை ஓதினாங்க அப்படியே சட்டம் பாடம் ரஹ்மான பாடம் எல்லாருடைய கண்கள் மேல வச்சா இப்படி ஆகும் இவரோ மன்னசக்தியும் ஒருமுறை சூரத் ரஹ்மான கேட்டு அப்படி பாடம் அதை ஓது காபத்தில் அபு சஹனுடைய குரு அடிவாங்க மயங்கி கீழே கொடுக்குற பாடமாக்கி தாவத்தும் கொடுக்கிறார் இப்பதான் எல்லாருக்கும் விளங்கி போச்சு இவர் ஆடு மேய்க்கிறவர்கள் அந்த திறமையை வெளியில கொண்டு வந்தது குரான் தான் சொல்றாங்க பாடமாக்கிறேன் மற்ற நாற்பத்தஞ்சா நாற்பத்தி நாலு தான் எக்ஸ்ட்ரா பாடுவாங்க இவ்வளவுக்கு ஆள் தைஸ் நாங்க இருக்கோன்னு அவருடைய உட்கார்ந்து கொண்டிருந்தா இப்படி மசூத் இப்படி நடந்து வருவாருன்னா எங்க சைஸ் எங்க அறவாச அவர் காய்கள்ருவாரு அஹ் இடம் பெறுகிறது மரத்தில் குச்சி வெற்ற மரம் அந்த மரத்துமே வீசிச்சு ஒரு மனிதன் மரத்தட கொப்பை பிடிச்சி தொங்கிக் கொண்டிருந்தா கொப்பெல்லாம் ஒரு பக்கம் போகும் இவர் தொங்குற போய் சேர்த்து காத்துக்கொண்டு போகுது மரத்தோடு அவரும் போறாரு சஹாபாக்கள் இதை பார்த்து சிரிச்சாங்க சஹாபாக்கள் சொன்னா பார்த்து குருவி குஞ்சு மாதிரி பழக்கம் வல்லதி உயிர் யாரு கைவசவிடுகிறோம் அந்த ரப்பின் மீது சக்தியை விட்டு சொல்கிறேன் இந்த ரெண்டு கால்களும் நாளை மீசானுடைய தராசில் வைக்கப்பட்டால் உலது மலையை விட கனமாகும் ார்களேன் இந்த அமை மசிதுடன் தொடர்புள்ள நல்ல பழக்கம் உள்ள நல்ல ஒரு வாலிப சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்வோமாக எல்லாம் எங்களுடைய நல்ல முயற்சிகள் அனைத்தையும் கபூல் செய்து ஈருலகிலும் உன்னதமான மேலான பாக்கியங்களை தந்தருவானாக ஆமீன்